வணக்கம் நன்றினியின்ூற்றி இருபத்தி ஏழாவது செய்தி சேவை ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு மாதம் ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடியஸ் குமார் உறுதியான கொள்கை முடிவின் அடிப்படையிலேயே ஸ்டெர்லைட் ஆலை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாக உயர் மதுரை கிளையில் தமிழக அரசு விளக்கம் தமிழக மாணவர்களுக்கு இனி தமிழகத்தில்தான் நீட் தேர்வு மையம் அமைக்கப்படும் என மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் அதிக எண்ணிக்கையில் விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளதை தொடர்ந்து மாணவர் சேர்க்கை இடங்களை 20 சதவீதம் அதிகரித்துக் கொள்ள தமிழக அரசு அனுமதி வழங்கி அரசாணை பிறப்பித்துள்ளது நீட் தேர்வுக்கு நிரந்தர விலக்கு கோரி சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்ற மாணவர் அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர் மதிரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை இரண்டு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்படும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கார் பருவ சாகுபடிக்காக கடணாநதி மற்றும் ராமநதி அணைகளிலிருந்து வெள்ளிக்கிழமை தண்ணீர் திறந்துவிடப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி சாலையில் ஆய்வுக்கு சென்ற கவர்னர் பன்வாரிலால் கார் மீது கருப்பு கொடி வீசியதாகவும் கருப்பு பலூன்களை வீசியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர் காவிரி மேலாண்மை ஆணைய விவகாரத்தில் தமிழக ஆட்சியாளர்கள் மிகவும் அலட்சியமாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்திற்கு சொந்தமான திசை காட்டும் கருவி தீயணைப்பு வீரர்களின் நான்கு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது தூத்துக்குடியில் இரண்டாவது நாளாக வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய செய்திகள் டெல்லியில் மத்திய வர்த்தக அமைச்சகத்துக்கு கட்டப்பட உள்ள புதிய கட்டிடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அடிக்கல் நாட்டினார் பீகாரில் மாம்பழம் பறித்ததற்காக சிறுவன் ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை இரண்டாம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை இரண்டாம் தேதி முதல்வர் நாராயணசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என பேரவை செயலாளர் வின்சென்ட் ராயர் தெரிவித்துள்ளார் ரயில் நிலையங்களில் இனி செல்பி எடுத்தால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனும் நடைமுறை நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது காவலர்களுக்கு இலவசமாக காய்கறி கொடுக்க மறுத்த வயது சிறுவன் மீது இருசக்கர வாகனம் திருடியதாக பொய் வழக்கு போட்டு சிறையில் தள்ளிய சம்பவம் பீகாரில் நடந்துள்ளது இதுகுறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என அம்மாநில முதல்வர் தெரிவித்துள்ளார் அல்கைதா ஐ ஆகிய தீவிரவாத அமைப்புகளின் புதிய கிளை பிரிவுகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதில் உலக இந்தியா ஏழாவது இடத்தில் இருப்பதாக ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு விமானப்படை வீரர்கள் வானத்தில் மிதந்தபடி யோகா செய்து அசத்தினர் அயல்நாட்டு செய்திகள் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற நாற்பத்தி இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது இந்த வாரத்தில் எடுக்கப்பட்டுள்ள இரண்டாவது நடவடிக்கையாகும் இலங்கையில் இலவச ஆம்புலன்ஸ் சேவைக்காக நூற்றி கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாடு நன்றி தெரிவித்துள்ளது கனடா முழுவதும் வரைமுறைக்கு உட்பட்டு கஞ்சாவை சட்டப்பூர்வமாக விற்பனை செய்வதற்கும் வாங்கி பயன்படுத்துவதற்கும் அனுமதி அளிக்கும் சட்டம் வரும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது வடகொரிய அதிபருடனான சந்திப்பு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துள்ளதாக அமெரிக்க செனட் சபையில் அதிபர் தெரிவித்துள்ளார் இந்திய பாரம்பரிய மருந்துகளுக்கு சிங்கப்பூரில் முறைப்படி அங்கீகாரம் பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டுக்கான இந்திய தூதர் ஜாவத் அஷ்ரப் தெரிவித்துள்ளார் லத்தீன் அமெரிக்க நாடான சுரிநாமுக்கு இந்தியா முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் ஈராக் நாடாளுமன்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதால் பதிவான வாக்குகளை கைகளால் என்ன அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து பயனற்று போன மின்னணு பொருட்கள் தாய்லாந்தில் குவிக்கப்படுவதாக வெளியான தகவல்களை அடுத்து மின்னணு கழிவுகளுக்கு நூறு தடை விதிக்க அந்நாடு பரிசீலித்து வருகிறது போக்குவரத்து உட்கட்ட அமைப்பில் நேபாளத்துக்கு வழங்குவதாக சீனா உறுதியளித்துள்ளது வணிகச் செய்திகள் ஏடிஎம்களில் மேலும் பலப்படுத்துமாறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் ஐம்பது வர்த்தக வாகனங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக டாடா மோட்டார்ஸ் தெரிவித்துள்ளது உலகம் பருப்பு வகைகள் உட்பட அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியாகும் வகையான பொருட்களுக்கு இந்தியா வரியை உயர்த்தியுள்ளது அடுத்த ஏழு ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் ஐந்து லட்சம் கோடி டாலரை எட்டும் என மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் ரயில்வேயின் ஆலோசனை நிறுவனமான ஆர் ஐ பங்கு வெளியீட்டுக்கு முதலீட்டாளர்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது தென்கொரியாவைச் சேர்ந்த கியா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமான கியா மோட்டார்ஸ் இந்தியா தனது கார் ஆலையை ஆந்திராவின் அனந்தபூர் மாவட்டத்தில் அமைக்க இருக்கிறது பணியாளர்கள் அதிகரிப்பு காரணமாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இந்தியாவில் குறைந்த ஊதிய பிரச்சினை உருவாகும் என ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்து தொடரில் விளையாடுவதற்கு தான் முழு உடல் தகுதி பெற்றிருப்பதாக கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் குரூப் டி ஆட்டத்தில் குரோஷியா மூன்றுக்கு பூஜ்ஜியம் என அர்ஜென்டினா அணியை வீழ்த்தியது ஆறு நாடுகள் பங்கேற்கும் கபடி தொடர் நேற்று துபாயில் தொடங்கியது இதில் இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட ஆறு நாடுகள் கலந்து கொள்கின்றன உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் சி பிரிவில் நடைபெற்ற ஆட்டம் ஒன்றில் டென்மார்க் ஆஸ்திரேலியா இடையிலான ஆட்டம் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் ஹாலே ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் ரோஜர் பெடரர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் வென்று இங்கிலாந்து அணி தொடரில் நான்குக்கு பூஜ்யம் என முன்னிலை வகிக்கிறது திரைச்செய்திகள் கூட்டம் மேற்பட்ட பார் பார்த்து ரசித்துள்ளனர் மிகவும் வேகமாக இப்பாடல் கொண்டாடப்பட்டு வருகிறது நடிகர் விஜய் நடித்து வரும் புதிய படமான சர்க்கார் படத்தின் நேற்று வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கலந்துள்ளது இசையும் காதலும் நகைச்சுவையுமாக பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் சகல வயதினரையும் ரசிக்க வைத்த ஆங்கில திரைப்படமான மாமா மியா இதன் அடுத்த பாகமாக திரைப்படம் ஜூலை அன்று வெளியாக உள்ளது கிக் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் சார்பில் நடிகர் அதர்வா தயாரித்து நடித்துள்ள படம் செம போத ஆகாதே பத்ரி வெங்கடேஷ் இந்த படத்தை தயாரித்துள்ளார் புதுமுகம் மிஸ்டி இந்த படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாகிறார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து பாட்டோடுதான் நான் பேசுவேன் சமையல் சமையல் போன்ற தரமான ஒளிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நன்றினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்